ஆதி ஆதிபகவன் முதற்றே உலகு நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் காலந்தாழ்த்தி செய்தல் மறந்து போதல் சோம்பேறித்தனம் தூக்கம் இந்த நான்கு குணங்களும் கெட்டுப்போகும் தன்மையுடையவர்கள் விரும்பி ஏறிச் செல்லக்கூடிய ஓட்டை படகுகளாகும் என்பதுதான் இந்த குரலின் பொருள் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கடுநீரார் காமக்கலன் கலன்னா படகு காமக்கலன்னா விரும்பி ஏறுற படகு யாருன்னா கெடுநீரார் கெட்டு போகின்றவர்கள் விரும்பி ஏறுகின்ற படகு அவங்க தூக்கத்தை விரும்புகிறார்கள் சோம்பேறித்தனத்தை விரும்புகிறார்கள் மறதியையும் கூட பொருட்படுத்துவதில்லை ஒரு காரியத்தை நீட்டி வேறி செய்கிறார்கள் அதன் மூலம் அவர்கள் கெட்டுப்போக விரும்புகிறார்கள் என்பதை உணர்த்துகிறார் ஆசிரியர் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் தாமதம் செய்வோரும் மறப்போரும் சோம்பல் உடையவரும் தூங்குவோரும் தற்காலிகமாக இன்பத்தை அனுபவிப்பது போல உணர்வார்கள் ஆனால் இறுதியில் அழிவு அடைவது தெண்ணம் அவர்கள் வாழ்க்கையில் பொருளியலிலும் சரி அருளியலிலும் சரி முன்னேற முடியாது அதனால்தான் அவர்கள் காமக்கலனில் ஏறி செல்கிறார்கள் அந்த படகு நீண்ட தூரம் வாழ்க்கை கடலில் செல்லாமல் நடுவிலேயே கவிழ்ந்து அழிவை கொடுக்கும் என்று உணர்த்துகிறார் திருவள்ளுவருந்தகை கெடுநீரார் என்று சொன்னதினால் அழிவென்னும் கடலில் செல்வோர் ஏறும் காமக்கலன் என்று சொல்லுகிறார் கெடுநீரார் என்றது அழிவு நிலையினர் என்றும் அழிவு தரும் நீராகிய கடல் என்றும் இரண்டு பொருளை நமக்கு உணர்த்துகின்றது நெடுநீர் அப்படின்னா நீண்ட தன்மை அதாவது இன்று உடனே செய்ய வேண்டிய காரியத்தை நாளை செய்வோம் நாளை மறுநாள் செய்வோம் என நீளக்கடத்தி நிற்கும் பழி இயல்பு மற்றவங்களாம் பழிப்பாங்க பண்ணுறேன் பண்ணுறேங்கிறான் பண்ண மாட்டேங்கிறான் சம்ஸ்கிருத பாஷையில் இதை தீர்கசூத்திரதா என்று சொல்லுவார்கள் இது சோம்பேறித்தனுக்கு அதாவது மடி என்று சொல்லக்கூடிய சோம்பேறித்தனத்துக்கு முதல் காரணம் இதுதான் ஆகையினால இதை முதல்ல சொன்னார் நெடுநீர்ன்னு சொன்னார் மடிமகனுக்கு நெடுநீரும் மரவியும் ஸ்தூல சூக்ம உடல்களாகும் துயில் காரண உடலாகும் என்கிறார் ஜெகவீர மடிமகன்னா என்ன அர்த்தம் சோம்பேரி பயலுக்குன்னு அர்த்தம் நெடுநீரும் அப்படின்னா ஒரு காரியத்தை நீட்டி தாமதமாக செய்கிறது மறந்து போகிறது இது ரெண்டும் ஸ்தூல சூக்ம சரீரங்கள் ஆனால் இந்த தூங்கிறதுங்கிறது காரணசரீரங்கிறர் உறக்கம் என்பது உடலின் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம் என்றாலும் அளவுக்கு மீறிய உறக்கம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது கருத்து பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லுகிறார் யுக்தாகார விஹாரசிய யுக்தச்சேஷ்ட கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸியோகோபவதி துக்ககா உணவு உறக்கம் உழைப்பு இவற்றிலெல்லாம் அளவோடு இருக்கிறவனுக்குத்தான் தியானமானது துன்பத்தை போக்கக்கூடிய சக்தி படைத்தது என்பது இந்த இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து விதுர நீதியில் எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் விதுரர் உபதேசம் பண்ணுகிறார் திருதராஷ்டிரனுக்கு ஷட்தோஷா புருஷேணேக ஹாத்தவியா பௌத்திமிச்சதா நித்ரா தந்திரா பயம் க்ரோதா ஆலஸ்யம் தீர்கசூத்ரதா தூக்கம் சோர்வு பயம் கோபம் சோம்பேறித்தனம் நேரம் கடத்தி செயல்படுதல் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆறு பெரிய தோஷங்களையும் குறைபாடுகளையும் நலத்தை விரும்புகின்றவன் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது பூதிமிச்சதா புருஷேன இக ஷட்தோஷாக ஹாத்தவ்யா வாழ்க்கையில் மேன்மையை விரும்புகின்றவன் இந்த ஆரையும் வெற்றி கொள்ள வேண்டும் அழித்துவிட வேண்டும் நீதிநூல் சொல்லுகிறது தமிழிலே வானுலாம் அருணன் என்னும் மக்கள் ஆயுளின் கணக்கன் தானெழும் முன் எழாரை சகத்திர கரத்தால் தட்டும் ஏனென எழார் வாழ்நாளை எண்குறை தெழுதிக் கொள்வான் ஆனது கண்டு காலன் அவரிடம் அணுகுவானே ரொம்ப அழகான ஒரு தமிழ் பாடல் விண்ணிலே படர்ந்து செல்லும் சூரியன் என்னும் மக்களின் வாழ்நாளை கணக்கெடுப்பவன் தான் தோன்றுவதற்கு முன் துயிலெழாத மக்களை தன்னுடைய ஆயிரம் கதிர்கரங்களால் தட்டி எழுப்புகிறான் உடன் ஏன் என்று எழாதவர்களின் வயதை குறைத்து எழுதிக்கொள்வான் காலன் அக்கணக்கை பார்த்து மக்களது உயிரை உடலை விட்டு பிரித்து கொண்டு போக நெருங்குவான் என் கண்ணை மறந்து உன் இரு கண்களையே எண்ணகத்தில் இசைத்து கொண்டு நின் கண்ணார் புவியெல்லாம் நீயனவே வன்கண்மை மறதியுடன் சோம்பல் முதல் பாவமெல்லாம் அடிந்து நெஞ்சில் புண்கண் போய் வாழ்ந்திடவே கோவிந்தா எனக் கமுதம் புகட்டுவாயே என்று மகாகவி பாரதியார் கோவிந்தன் பாட்டிலே ரொம்ப அழகாக இதை சொல்லியிருப்பதை கவனித்து பார்க்கலாம் இனி பதவரை பார்ப்போம் நெடுநீர் காலந்தாழ்த்தி செய்தல் மரவி மறந்து விடுதல் மடி சோம்பல் துயில் பகல் தூக்கம் ஆகிய நான்கும் நான்கு தீய குணங்களும் கெடுநீரார் கெட்டுப்போகிறவர்கள் காமக்கலன் விரும்பி ஏறிச் செல்லும் ஓட்டை படகுகளாகும் காலந்தாழ்த்தி செய்தல் மறந்து விடுதல் சோம்பல் பகல் தூக்கம் ஆகிய நான்கு தீய குணங்களும் கெட்டுப்போகிறவர்கள் விரும்பி ஏறிச் செல்லும் ஓட்டை படகுகளாகும் நெடுநீர் மரவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன்